அழியார் கமலத்தின் ஆரணங்கே அகிலாண்டமும் நின் நின்ற ஒளிர் தெருமே நீயை உண்டுதொறும் களியாகி அந்த கரணங்கள் விம்மிக்கரை கரை புரண்டு வெளியாய் விடுந்தெங்கனை நின் விரகினையே...